ாய கிருஷ்ணாயிருத்த ஸ்ரீமத் பகவத்கீதா சாஸ்திரத்தை தொடர்ந்து நாம படித்து கொண்டிருக்கிறோம் அத்தியனம் பண்ணி கொண்டிருக்கிறோம் பகவானுடைய அனுகிரகத்தினால குருநாதருடைய அனுகிரகத்தினால 15 அத்தியாயங்களை பூர்த்தி பண்ணியிருக்கோம் பதிமூணாவது அத்தியாயத்திலிருந்து பதினெட்டாவது அத்தியாயம் வரைக்கும் பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு ஆறு அத்தியாயங்கள் ஞானத்தை பிரதானமாக கொண்டிருக்கிறது அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்குறோம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் அதாவது பிரம்ம திருஷ்டியில் ஜீவாத்மாவும் ஈஸ்வரனும் வேற கிடையாது ஜெகத்தும் வேற கிடையாது பிரம்மந்தான் வியாபிச்சிருக்கு எப்படி கயிறு கற்பனையான பாம்பை வியாபிச்சிருக்கோ அது மாதிரி அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ நம்ம பதினாறாவது அத்தியாயத்தை படிக்கப் போகிறோம் இந்த பதினாறு பதினேழு இந்த ரெண்டு அத்தியாயங்களும் முக்கியமாக குணங்களை பற்றி சொல்லப்போகிறது ஆன்மீக வாழ்க்கையில் நமக்கு தேவையான குணங்கள் நல்ல குணங்களெல்லாம் என்ன கெட்ட குணங்களெல்லாம் நீக்கணும் நல்ல குணங்களை வளர்க்கணுங்கிற கருத்தை அழுத்தம் திருத்தமாக இங்கே உபதேசம் பண்ண போகிறார் ஏற்கனவே பதிமூணாவது அத்தியாயத்தில் நாம் அமானித்துவம் அதம்பித்வம் அப்படிங்கிற பகுதியில் ஞானம்ங்கிற தலைப்பில் இதை பற்றியெல்லாம் நாம் படிச்சுருக்கோம் இருந்தாலும் இங்கே விஸ்தாரமாக இதை சொல்லப் போகிறார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஏற்கனவே பதினஞ்சாவது அத்தியாயத்தில் பார்த்தோம் பதினஞ்சாவது அத்தியாயத்தில் ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்த்தோம் அதஷ்ட மூலாநியுசந்தானி கர்மானுபந்தீனி மனுஷியலோகே பூர்வ மனுஷ ஜென்மாக்களில் பண்ணியிருக்கக்கூடிய கர்மங்கள் எல்லாம் வாசனா ரூபமாக நம்முடைய மனசில் இருக்குது அப்படிங்கிறது சொல்லப்பட்டது இந்த மனுஷரீரத்தில் இருக்கக்கூடிய சூக்ம சரீரமாகிய மனசில் சாத்திகம் ராஜசம் தாமசங்கிற பேதப்படி தெய்வி ஆசுரி ராட்சசி அப்படின்னு மூணு விதமான ஸ்வாவம் நம்மக்கிட்ட இருக்குது தெய்வீக குணம் அசுரகுணம் ராட்சச குணம் ராட்சச குணங்கிறது அழிவை உடையது அசுரகுணங்கிறது டிஸ்டர்ப் பண்ணும் இடைஞ்சல் பண்ணும் ராட்சச குணம்ங்கிறது அழிக்கிற ஸ்வபாவம் ஆளையே கொன்று விடுவான் அசுரகுணம்னா ஒருத்தனை இடைஞ்சல் பண்ணிகிட்டே இருப்போம் தெய்வ குணம்னா எல்லாருக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது ஆக இந்த சமூகத்தில் மூன்று வகையான மக்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம சொல்கிறோமே மிருக மனிதன் மனித மனிதன் தெய்வ மனிதன் சொல்கிறோம் ஆக இந்த பிரகிருதி திரயம் மூன்று வகையான சுவாவம் மக்கள் இருக்கிறார்கள் ஏற்கனவே ஒன்பதாவது பார்த்தோம் மோகாஷா மோக கர்மானா மோகஜானா விஜயதசா ராட்சசீம் ஆசுரீம் மோகினி அப்படின்னு ஒன்பதாம் அத்தியாயத்தில் பார்த்தோம் அதுக்கு அடுத்த ஸ்லோகமும் மகாத்மான பூதாதி மவ்யம் அங்க ராட்சசி ஆசுரி பிரகிருத்தர் அப்புறம் தெய்வ பிரகிருதி மகாத்மாக்கள்கிட்ட இருக்கு வீணான ஆசை உடையவர்கள் வீணான செயல்களை செய்வர்கள் மீன் வீணான விஷயங்களை தெரிந்து கொள்கின்றவர்கள் அறிவை எதுக்கு பயன்படுத்தணும்னு அறியாதவர்கள் அவர்கள் அழிவு செயலையும் இடையூறு செய்வதையும் தங்களுடைய சுவாவமாக கொண்டு மயங்கி போயிருக்கிறார்கள் அப்படின்னு அங்கு சொன்னார் ஆனால் மகாத்மாக்கள் தெளிந்த அறிவை உடையவர்கள் இறைவனை சார்ந்திருப்பவர்கள் தெய்வீக குணத்தை உடையவர்களாக இறைவனை எப்பொழுதும் சார்ந்திருந்து வாழ்கிறார்கள்னு சொன்னார் ஆகா அதை விஸ்தாரமாக சொல்றதுக்காகத்தான் இந்த பதினாறாவது அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கு அப்போ இந்த இராட்சசுவபாவத்தை அசுரஸ்வபாவத்துக்குள்ளே அடக்கி இங்கே தெய்வாசுர சம்பத் விபாக யோகம் அப்படின்னு இந்த அத்தியாயத்துக்கு பேர் வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் யோகம்னா தலைப்பு சங்கதி சப்ஜெக்ட் மேட்டர் பொருள்னு தமிழில் சொல்லுவோம் தெய்வ சம்பத்து அசுர சம்பத்து அசுரர்கள் சேர்த்து வச்சிருக்கிறது குணங்கள் அசுரஸ்வபாவடைய குணங்கள் தெய்வஸ்வபாவடைய குணங்கள் அப்படின்னு ரெண்டா பகுத்தறிஞ்சு அதை நமக்கு உபதேசம் பண்ணுறார் இதை தெரிஞ்சுக்கிறதுனால நாம் எதெல்லாம் அசுர குணங்கள்னு தெரிஞ்சுக்கிறோமோ அதை நம்ம விட்டுடணும் பரிகாரம் அதை நீக்கிடணும் எது தெய்வ குணங்களோ அதை நாம் வளர்க்கணும் இதுதான் இந்த அத்தியாயத்தினுடைய நோக்கம் பகவானே சொல்றார் தெய்வீ சம்பத் விமோக்ஷாய பந்தாய ஆசுரீ மதா அப்படின்னு இந்த அத்தியாயத்தில் சொல்றார் தெய்வ சம்பத்து வந்து மோக்ஷத்துக்கு உபகாரம் பண்ணும் அசுர சம்பத் வந்து பந்தத்துக்கு மறுபடியும் மறுபடியும் பிறப்புச் சுழல் துன்பச் சூழல்ல நம்மளை ஆழ்த்தும்ங்கிறத சொல்லுகிறார் சாந்தோக்கிய உபநிஷத்தில் கூட ஒரு வாக்கியம் இருக்கு துவயாக பிராஜாபத்யா தெய்வாஷ்ட அசுராஷ்ட அப்படின்னு இருக்குது ஆக தெய்வ குணத்தை வளர்க்கவும் அதற்கு மாறான குணங்களை பரிவர்த்தனம் நீக்குவதற்காகவும் இந்த அத்தியாயம் தொடங்கப்பட்டிருக்கிறது இதில் உள்ள ஸ்லோகங்களெல்லாம் நாளைக்கு படித்து அர்த்தம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதினாறாவது அத்தியாயம் தெய்வாசுர சம்பத் விபாக யோகத்துக்கு முகவரையாக இந்த உபதேசத்தை நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹரி ஓம் பேனி வேதபுரி ஸ்ரீ சுவாமி ஓம் காரானந்தர் அவர்களுடைய கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான அருள்முறைகள்